முள்ளெச்சழுமலரோ தாரான்முளமதியம் கொள்ளைக்கனு உள்ளம் கொரியாமே வாழல் திருவாளன் கார்களிய வெட்டி மறுவாழன் தந்தான் மணல் காரார் வர கொங்கை கண்ணாறு கடலுடுக்கேரா சுடர் சுட்டி செங்கலொழிப்பேராற்று பேரமாறுவென் perumamalakonthal neeraravel nilamangayanna epparor solapattamunnanne varavarai kongai kanna kadaludukai chedar sodar sotte changaduleppera hatte neeraravel perumamalakonthal neera நிலமங்கயன் இம்பாரோர் சொலப்பட்டமோ நே அம்மோன்னாயில்தானே அறம்பொருளின் பவன் இடையதன்துவா சீரா இருகலஜுமை தாரான முண்டென்பார் என்பதுதான் அது ஓராமயன் உலகத்தார் சொல்லுஞ்சொல் ஓராமயாமது புரை தேன் தேரார் புறவிய பூண்டதனியாழே மண்டலத்தை கேண்டவுக்கு ஆரபமுதவங்கைதே முயல் விட்டு காக்காய பின் போவதேற முலையீரண்டனு கொத்ததுதா ஆறாறு குடல் கட்டி அதில் முளையை வாரா மேகல திருத்தே ஆரார்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து செடும் வந்து கொண்டடியானின் நீரார் கமலம்பால் செங்கன் மாலன் ஒருவர் ஆறார்கள் எல்லாம் மகிழப் பரகரங்கள் வீரார் குடமிரண்டு தருவே ஆறாரெனச் சொல்லி ஆடுமது கண்டு Arila mulaya rennaarumellaare Maaraya Vennarkachendraanvalvinaya Aarar maniniramum kaiwaalaayum kaaneenaa Aaradan solletten kolle Arivalendhu neeravudambodu பெறுரூபன் கண்டிரங்கே சீரர் கேள கேளவே அம்மனைதான் வந்தணை சீரர் சடம்புடு திக்கா பெட்டே செம்பரஞ்சி தாரர் நறுமாலை சாத்தர்க்கே தன் வெண்ணும் நேராதன ஒன்று நேர்ந்தார் அதனாலே சிந்தனாய் தீராதன் பேதுரவே பாராது மாமை அது கண்டு மற்றங்கே ஆரான போதரையும் அம்மனை சொல்லுவார் ஆறார் சொல்லப்படும் கட்டுப்படுத்த ஆரணும் படுவன் என்ன அதுகட்டு காரார் குழல் கொண்டை கட்டு வச்சு கட்டேரீரா சுலகில் சிலனில் பிடித்தறியா வேதிர் விதிராமிராக்கமோவா உடையாளெண்ணா வேர்த்தயம் தாரார் திருமேணி காட்டினாய் யதுவும் சீரார் வளம்புரிய என்ன திருத்தொழாய் தாரார் நருமாறாய் கட்டுரைத்தாள் கட்டுரையாது மகளை நோய் செய்தார் மல்லன் அறிந்த நபன கூறுகணோ ஆறாலி பையம் அடியதுராங்கை பொடி பொடியா விழுந்தது மற்றாராலே கல் மாறி காத்தது அடைந்த அவன்காணூரா ரமேத் திரு உலகெல்லாம் ஒன்று மின்று ஆராத தன்மயனால் ஆங்குருநாளாய்பாடி சீரார் கலையல்கொள் சீரடிச் செந்து வருவார முலையால் மத்தார பற்றி கொண்டு ஏறாரிட நோப எத்தனையோர் போதுமா தயிர் கடைந்து பெண்ணை திரண்டதனை வேறார் முதல் மடவாழ் வேற திட்டு ஏற்றி நன்கமய வைத்ததனை ஓரார் கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுழக்கம் ஓராதவன் போல் முறங்கி அறிவுற்று ஆரார் தடந்தாழ்கள் உள்ளளவும் கை நீட்டி மோரார் குடமுருட்டு முன்கிடந்தானத் தேராதவன் போல் கிடந்தானைக் கண்டவள் தான் வைத்தது காண ஐரடி தெங்கார்ப்புகுகுதுவார் ஐயறிவரல்ல இது செய்தீர் என்னோர் நெடுங்காயற்றால் ஊறார்கள் எல்லாரும் காண உரளோடு குளியலாய்சிக்கனவார் தடுப்பாணியம் நீரா நடுங்கத்தாய் நுர போயிரம்பனங்கோவியல்யணக்கண்ணு மத்தகன் மத்தகத்தேரா திருவடியால் பாய்ந்தா தன்சேசக்கு நே ராவன் நோர் நிசா சரிதான் வந்தா ஐரார் தவாளண்டுத்தப்டு மூத்தோனை என் ரகம் சேரா மகையே சிலகுனித்தார் சந்து வருவாய் வாரவனமுலையாள் வைதேவி காரணமா தோழி ராவணனை ஈரைந்து சீரார் சிரமருத்து சற்றுகந்த சங்கண்ன்மார் நடுவேல பொன்பயறோ நாகத்தை உரார்ந்த வள்ளுகிறால் கேண்டு மாலை சீரார் திருமார்பின் மேற்கட்டேங்குரு திசோரா கிடந்தானை குங்கும தோழ்கொட்டே விழுந்தருவா இன்னியும் பேர் வாமனாகிய காலத்தில் அடிமந்தாராயண கெண்டு வேண்டிச் சலத்தினார் சீரற்றுலகெல்லாம் நின்னல்தான் வலியை ஆறாத போரில் அசுரர்கள்தானுமாய் ஆறார் வரை நட்டு நாகம் கயிராக ंगे कड़ा인다 फिर चुड़ा है तारा रंद मारबन तड़माल भर भोल और आय पई हवाय पोटपटेन अलारे नीरर भलक कमलां கொண்டய்யா நாராயணாவோ மணிவண்ண நாகனையா நாராயன் நாரிடரை நீக்கண்டு தீராதேற்ற சென் ரண்டு கோராக ஹீராதனை இடர்கடிந்த உடையான் பேய் பண்டேர் நோ மகளை ஹீரா நோய் செய்தான மைத்தாரானுமல்ல அவனாகில் போந்துடாயொழியமே தன்னடச்சி அல்ல மற்றுமல்லனே என்ழிந்தவனை தாரார் திருமேணே கண்டதுவே காரணமாற்றோ திருதருவன் பின்னையும் நீரா புகுதலும் எவ்வளோ டலைத்தன் வாடை மறுக்கும் பகஜரியே குடலாரானு மேசுவர் மதன் படியை ஆறாமல் காப்பதற்கு ிருந்தொழிந்தாய் மட நெஞ்சு வந்து மணி வண்ணன் சீரா திருத்துடாயி மலை நமக்கருளே ஆறான் தருமன்டிலொன்னதனை ஆறானு முன்னாரார் கேளாமே சொன்ன பணி கேட்டதன்றனில் ஓராருடியாரே பொந்துடினே என் நேற்கு ஆறார் பின்போனெஞ்சமுதே என்ன மறந்ததுராதே ஆயினே அற்றன கிங்காராய் வாரில்லை அழல்வாய் மெழுகுவாயுகு நேங்கண்கள் ஊராருரங்கிலும் தாமுரங்கா வந்தன் பேராயினவே பிதற்றுவ பின்னயங்காரார் கடல் பாலம் காமத்தரா பொ ஹரிவாரி ஆரான ஆரானம் அல்லளவழ்காணி மாறார்வனமுலை வாசபதத்தையன் ஆரானம் சொல்லப்படுவாழ்ந்தன் பேராயமெல்லாம் மொழியா பெருந்தருவேன் திறந்தாள் தலைக்காலன் பின்பான குராரிகள் திடப்பட்டாலே அச்சன கிங்காரானம் கற்பிப்பார் நாயகரே ஆணவனை காரார் திருமேனை தானு திருவேங்கடமே திருக்கோவலூரே ஈரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள் கட்சி புரகமே பேரஹமே ராமரு திருத்தான் வெள்ளரையெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புரையோர் ஆரவம் சோழ்ந்த வரங்கம் ஆரவம் சோழ்ந்த கணவங்க karar manenera kannanor ven nagara sherar ghanabura <laughs> charhater vandanar karar gudan dai kadige kadan mallai yarar bolil sooli ida vandaneer malai sherar malerem solater maho haro புகழம் பதறிவன மதுரை வெல்லாம் ஒழியா வேணானவனை ஓரானை கொம்போசித்தோரானை கொள்விடுத்த சீரானை எங்க நடியானை தேந்து தாரானை அமரபால் கண்ணானை நெருஞ்சேர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தரு வேராரிகளிலும் ொழியண்ணா ஆறோம் பெண்ணடல் இருந்தரு பேிலும்ொழியண்ணாார்ோம் பெண்ணடல்ூராரொழியு அறிய ஒன்னுதரேரார் முளைத்தடங்கள் சேரளவு ஆரல்ல nandaan ninnadiru narayyo marnaangavurvan madal